பாடம் தொன்னூற்றி ஐந்து பயணத்தின் போதும் ஊரில் இருக்கும் போதும் தொழும் எல்லா தொழுகைகளிலும் இமாமும் மாமங்களும் அவசியம் குரானை ஓதியாக வேண்டும் என்பதும் எந்தெந்த தொழுகைகளில் சப்தமிட்டு ஓத வேண்டும் எந்தெந்த தொழுகைகளில் சப்தமின்றி ஓத வேண்டும் என்பதும்